தொள்ளது ஒரு ம அவர்களிடம்ேட்டார் அவர்கள் இரவு தொழுகை இரண்டு இரண்டு ரகாதுகளாக தொழ வேண்டும் உங்களில் எவரும் சுபுகு தொழுகை பற்றி அஞ்சினால் அவர் ஒரு ரகாத் தொழட்டும் அவர் முன்னர் தொழுதவற்றை அது ஒற்றையாக்கிவிடும் என்று கூறினார்கள்